வணக்கம் நற்றினியின் நித்தம் ஒருமுத்து என்று கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதியுள்ள ராமர்களுக்கு இன்று ரத்தம் இல்லை என்ற கவிதை வைகாசி வந்தால் முப்பத்து மூன்று முடிகிறது அவளுக்கு அவள் திருமணத்தை நிச்சயிக்க நினைத்த நாளில் மட்டும் சொர்க்கத்திற்கு விடுமுறை போலும் தன் பெயரை கல்யாண பத்திரிகையிலேனும் அவள் ஆசைப்பட்ட மனித எந்திரங்களுக்கும் மனசில்லை முத்துக்களை கோர்க்கத்தான் நொந்து நொந்து அவள் நூலாய் இழைத்தாலோ மாலையிட மாட்டார்கள் ஆனால் எல்லா அவளை பெண் பார்ப்பது போல்தான் பார்க்கிறார்கள் முன்னொரு பிராயத்தில் பூக்களின் அணிவகுப்பு மரியாதையை தன் கூந்தலில் ஏற்றுக்கொண்டாள் இன்றும் தான் சூடுகிறாள் இது தான் விதவையல்ல என்று வெளிக்காட்ட மட்டும்தான் முன்பெல்லாம் கனவுகளுக்காகவே உறங்கினால் இப்போதோ உறக்கமே ஒரு கனவாகிவிட்டது முன்பெல்லாம் எப்போதாவது சட்டென்று தோன்றி மறையும் அந்த ஜன்னல் மின்னல் இப்போது அசையாமல் உட்கார்ந்து ஜன்னலுக்கு தானும் ஒரு கம்பியானாள் சிரிப்பு என்பது அவளுக்கு இதழில் இல்லை ஞாபகத்தில் இருக்கிறது மன்மதன் அவள் மீது எய்த மலர்கனைகள் என்று சொல்லிகளாகிவிட்டன முன்பெல்லாம் ஆண்டால் படிக்கச் சொன்ன அப்பா இன்று பட்டினத்தாரும் பரவாயில்லை என்கிறார் அவள் பெருமூச்சு மூக்குத்தி தங்கமும் இலகுதே அந்த சீதை சிந்திக்கிறாள் இந்த வரதட்சணை வில்லை வளைப்பது யார் ராமர்களுக்கு இன்று இரத்தமில்லை ஜனகனோ பாவம் சாய்னார் களியில் இனி நாமே ஒழிப்பதே நியாயம் எங்கே சீதைகளே கொஞ்சம் சேருங்களேன் நன்றி வணக்கம்